நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் ஏழு பொதுவா குற்றங்கள் அது சின்ன குற்றமாக இருக்கலாம் இல்ல மிக பெரிய குற்றமாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கிறப்பவோ இல்ல நடந்து முடிஞ்ச பிறகோ அந்த குற்றத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை செஞ்சவங்களை அந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற கடமை ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட காவல்துறை தான் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அதே சமயத்தில் இது உள்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது இங்கே நாம் நினைவு வச்சுக்கணும் இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா சில சமயத்தில் குற்றங்கள் உள்நாட்டில் மட்டும் இல்லாம அந்த குற்றம் சம்பந்தப்பட்டவங்க வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்கு பல நாடுகளில் இருக்கிற குற்றவாளிகள் ஒன்னா சேர்ந்து குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறதும் சில சமயங்கள்ல நடக்கிறது அந்த மாதிரி சமயங்கள்ல உள்நாட்டு காவல்துறை வெளிநாடுகளில் இருக்கிற அந்த நாட்டோட காவல்துறைகளோட ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் குற்றவாளிகளை பிடிக்க முடியும் வாங்கி தர முடியும் அமையிறது இன்னொரு தர குற்ற நடவடிக்கை இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது குற்றங்களோட தன்மை அதாவது இம்ப்ரின்ட் அப்படின்னு சொல்லப்படுற தன்மை சில குற்றங்களோட தன்மைகள் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அதோட ஃபுட் பிரிண்ட் வெளிநாட்டு குற்றவாளிகள் குற்றவாளிகளோட சாயல் அதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் அப்புறம் குற்றவாளிகள் வெளிநாட்டு தொடர்பு இருக்கிற சமயங்கள்ல அந்த குற்றங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வெளிநாட்டு காவல்துறையோட கூட்டு சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இதுக்கு பல்வேறு நாடுகளோட காவல்துறைகளோட ஒருங்கிணைப்பு இருக்கணும் அதே சமயத்தில் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கும் அந்த குற்றவாளிகளை பிடிச்சு உள்நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் உலக நாடுகளோட காவல்துறைகள் ஒத்துழைக்கணும் இந்த ஒத்துழைப்பு அதாவது கோஆபரேஷன் பல நாடுகளோட காவல்துறைகள் எடுத்து நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்டர் போல் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச காவல் காவல்துறை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் உருவாக்கப்பட்ட தினம் செப்டம்பர் 7 பிரான்ஸ் நாட்டோட லியோன் நகரத்துல தலைமை அலுவலகம் அமைச்சு செயல்பட்டு வர்ற இன்ற போல இன்னைக்கு நாலு நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க எல்லா விதமான குற்ற நடவடிக்கைகளையும் இதுல உறுப்பினர்களா இருக்கிற நாடுகள் ஷேர் பண்ணிக்க முடியும் குறிப்பா போதைப் கடத்தல் அரசியல் ஊழல் நடவடிக்கைகள் காப்புரிமை மீறல்கள் காப்பிரைட் சர்வதேச தீவிரவாத நடவடிக்கைகள் இப்படி பல குற்ற நடவடிக்கைகளில் உலக நாடுகளுக்கு இன்று போல் வந்து ரொம்ப உதவி புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் தொடங்கப்பட்ட இன்ற போல் துறையோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷத்துல இருபது பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலைய வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைய நாம காவல்துறை அதாவது போலீஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் லா அண்ட் ஆர்டர் அதாவது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அதாவது உலக வரைபடம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அதாவது கத்தி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆண்டு விழாக்கள் அதாவது ஆனிவர்சரிஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சின்னங்கள் அதாவது எம்பளம்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்